சச்சிதானோத்தியேத்தா விநா தம் சுரவன் உர்வீமே புரஸ் திவம் எயு நிஷி தேவர்களுக்கெல்லாம் தன்னிடத்தில் பணிவடை செய்யக்கூடிய அழகான ஸ்திரீகளையெல்லாம் காண்பித்து அருளினார் அவர்கள் அதனால் வெட்கப்பட்டார்கள் அவர்களுடைய அழகை பார்க்கிற போது இவர்களெல்லாம் அழகு மங்கியவர்களாக ஆனார்கள் பிறகு சொன்னார் நரநாராயண ரிஷி இவர்களுள் யாராவது ஒருத்தரை தேவலோகத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் உங்களுக்கு நான் பரிசாக தருகிறேன் அப்படின்னு சொன்னார் சுரவந்தினா சுரவந்தினான்னா இந்த இடத்துல சுரன்னா இந்திரன் தேவேந்திரன் வந்தினகான்னு சொன்னால் அவர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய மன்மதன் முதலான தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆக தேவர்களுக்கெல்லாம் காரியம் செய்யக்கூடியவர்கள் அதாவது குறிப்பா இந்திரனுக்கு காரியம் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய சேவகர்களாகிய அந்த காம தேவர்கள் முதலானவர்கள்லாம் ஓம் இதி ஆதேசம் ஆதாய ஆதேசம்னு சொன்ன கட்டளை அது பகவான் இவர்களை யாரா ஒருத்தரை கூட்டின்னு போங்கோன்னு சொன்ன உடனே ஓம் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஓம்ங்கிறது ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதோட அடையாளம் ஓம்ங்கிறது இந்த இடத்துல ஓமிதி ஆதேசம் ஆதாய அப்படியே ஆகட்டும் என்று அவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தம் நத்வா அந்த ரிஷியை நமஸ்காரம் பண்ணி தம்னா அவரை நத்வானா வணங்கி அப்சரஸ்ரேஷ்டாம் அப்சரஸ்கிலேயே சிறந்தவளாகிய உருவசீம் புரஸ்கிருத்திய உர்வசியை புரஸ்கிருத்தியன்னா முன்னிட்டு கொண்டு அவரால் அனுகிரகம் பண்ணப்பட்ட ஒரு அப்சரஸ்திரியான உர்வசி உருவசியைத்தான் ஊர்வசிங்கிறோம் அந்த உருவசிய முன்னிட்டு கொண்டு அதாவது அவளை அழைத்து கொண்டு அர்த்தம் திவம் எயுஹு திவம்னா சொர்க்கம் சொர்க்கத்தை எயுகூ அடைந்தார்கள் அதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சுரவந்திரகா ஓம் ஆதேசம் ஆதய இல்லட்டி ஆதம் ஓம் இதா தம் நபசரேஷ்டா உர்வசீம் புரஸ்திவம் எயு இதுதான் ஸ்லோகத்தோட அன்வயம் பத பதார்த்தங்கள் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பிறகு பார்ப்போம் ஓமிஷமா சுரவந்தி பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும்